வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈட்டோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஹவாய் தீவுகளை கண்டுபிடித்த ஜேம்ஸ் குக் அவர்கள் இதற்கு சாண்ட்விச் தீவுகள் என பெயரிட்டார்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வாயேஜர் இரண்டு விண்கலத்தினால் எடுத்து அனுப்பப்பட்ட புகைப்படங்களை ஆராய்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டு அன்று எரிக் கார்கோஸ்கா எனும் அரிசோனா பல்கலைக்கழக ஆய்வாளர் யுரேனஸின் இருபத்தி சந்திரனை கண்டு அறிவித்தார் இதற்கு ஆயிரத்தி U10 என்ற என் பெயர் சூட்டப்பட்டது இதேபோல இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் ஸ்காட் எஸ் செப்பர்ட் தலைமையிலான குழுவினர் சனிகோளின் இரண்டு புதிய சந்திரன்களை கண்டுபிடித்தனர் இவற்றுக்கு முறையே எஸ்பார் இரண்டாயிரத்தி ஏழு எஸ் ஆகிய என் பெயர்கள் இடப்பட்டன இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சுன்னாகம் குமாரசாமி புலவர் ஈழத்து புலவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜான் ஹியூம் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எரிக் சோல்கிம் நார்வே அமைச்சர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜான் டெய்லர் ஐக்கிய அமெரிக்காவின் பத்தாவது குடியரசுத் தலைவர்